எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் நாம கடந்த பல வாரங்களாக புது உடன்படிக்கை இசுவின் மூலமாய் எப்படி நாம் புது உடன்படிக்கை ஜனங்களாயிருக்கிறோம் அவருடைய மரணத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்களை பற்றி புதித்துக் கொண்டு வருகிறேன் இயேசுவின் மரணத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம் குறிப்பாக அதுல சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறோம் எப்படி தேவன் எப்படி உலகத்தையே ரட்சித்தார் எப்படி தேவன் உலக இரட்சகராக இருக்கிறார் மறித்தவர்களுக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்காக இனி வாழப்போகிறவர்களுக்காக இயேசு மறித்தார் அதனால தான் இயேசுவின் மரணம் என்பது இந்த உலகத்துக்கு பதில பதில் என்று நாம் போதிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்து அமதிகாரத்துக்கு வருவோம் ரெண்டு குறைந்தர் ஐந்து அமதிகாரம் ரொம்ப முக்கியமான வேத பகுதி இதிலிருந்துதான் விளக்கம் சொல்லி கொண்டு வருகிறோம் ரெண்டு குழந்தை ஐந்து எடுத்துக்கொள்வோம் பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இருபத்தி ஓராது வசனம் வரைக்கும் வாசிப்போம் பதினான்குலிருந்து கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோடு கூட தம் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் நாம் அவருக்குள் தெய்வனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரொம்ப முக்கியமான வேத பகுதி கிறிஸ்தவ உபதேசங்களில் கிறிஸ்தவ போதனைகளில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஒப்புற வாக்குதலின் உபதேசம் த டாக்ட்ரின் ஆஃப் ரெக்கன்சைலேஷன் தேவன் மனிதனோடு எப்படி ஒப்புரவாக்கினார் எப்படி மனிதனை தமக்கு எப்படி ஒப்புரவாக்கி கொண்டார் எப்படி பிரிந்திருந்த மனிதன் தேவனை விட்டு பிரிந்திருந்த அந்த உறவை எப்படி ஆதாம் மூலமாய் இருந்த உறவை எப்படி இயேசுவின் மூலமாய் தேவன் திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணினார் எப்படி திரும்பவும் எழுந்து போன அந்த உறவை எப்படி திரும்பவும் எடுத்து கொண்டார் இன்றைக்கு எப்படி முழு மனு எப்படி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒப்புற உபதேசம் இது எங்கிருந்து ஆரம்பிக்குது இதனுடைய சாரம்சம் என்ன அதான் பதினான்கனத்துல வாசிக்கிறோம் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் அப்ப எல்லாருக்காகவும் சவுண்ட் குறைச்சிக்குப்பா இந்த சவுண்ட் எல்லாம் குறைங்க ஒருவரே மறித்திருக்கிறார் எல்லாருக்காகவும் எல்லாம் சொல்லுங்க எல்லாருக்காகவும் சில பேர் சொல்கிறாங்க எல்லாரும்னா இங்கே உள்ளே இருக்கிறவங்கள நான் இப்போது எல்லோரும் சொன்னேன்னா அப்போ உள்ளே இருக்கிறவங்க வந்து மட்டும்தான் குறிக்குது அப்படின்றாங்க கிடையாது இந்த வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை கிடையாது இப்போ சில பேர் இந்த வார்த்தைகளை குறித்து விளக்கம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எல்லோரும்னா இப்போ இந்த அறைக்குள்ளே இருக்கிற பார்த்து எல்லாரும் எலும்பி நிற்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பார்த்து என்ன இங்க இருக்கிற எல்லாரும் இங்க இருக்கிறவங்களை தான் குறிக்குது வெளியில் இருக்கிறவங்களது குறிக்கல அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும்னா இதுதான் அர்த்தம் அப்போ அன்னைக்கு பவுல் யார பார்த்து சொல்றாரு அன்றைக்கு இருக்கிற யூதர்களை அன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு அப்படின்றாங்க ஆனா கிரேக்க மொழியில போய் வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும் தமிழ் மொழியிலிருந்து வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது இப்போ கிரேக்க மொழி தமிழ் மொழியிலிருந்து அர்த்தம் சொன்னீங்கன்னா உள்ள இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் எல்லாரும் வார்த்தை குறிக்கிறது இப்ப உள்ள உட்கார்ந்து அப்படின்னா எவரா இருக்கட்டும் எப்பேற்பட்டவராய் இருக்கட்டும் அப்போ யாரா இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தை அதனுடைய அர்த்தமா இருக்குது அப்போ இதுல ஒரு குறிப்பிட்ட மனுஷரையோ ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தாரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினரையோ குறிக்கிற வார்த்தை அல்ல பாஸ் என்கிற வார்த்தை உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லாரையும் குறிக்கிற வார்த்தை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுல அவங்கள எப்படி அழைப்பீங்க அரவாணிகளா நல்ல வார்த்தை திருநங்கை சாரி அவர்களுக்காகவும் இயேசு மறித்தார் எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா மனுஷருக்காகவும் அவன் யாரா இருக்கட்டும் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும் அவனுடைய உடல் எப்படிப்பட்டதா இருக்கட்டும் அவனுடைய வாழ்க்கை பின்னணி எப்படிப்பட்டதா இருக்கட்டும் இயேசு எல்லாருக்காகவும் மறித்தார் அப்போ இந்த இந்த மரணத்தினாலதான் இந்த உலகமே பிரிந்து கிடக்கிற மதத்தின் பேரில் இனத்தின் பேர்ல மொழியின் பேர்ல எத்தனையோ பிரிவினைகள் பிரிவினைக்கு காரணங்கள் இந்த உலகத்துல இருக்குது ஆனால் இயேசுவின் மரணம் தான் எல்லா மனுஷ தேவனோடு கூட நம்ம இணைத்தது மாத்திரம்ல எல்லா மனுஷரையோடும் கூட நம்ம இணைத்து இருக்கிறது அதனால தான் யாரையும் நம்ம பகையினரா பார்க்க கூடாது யாரையும் நாம் எதிராளிகளா பார்க்க கூடாது யாரையும் நம்ம சத்துருக்களா பார்க்க கூடாது ஏன் அப்படி பார்க்க கூடாதுன்னா இயேசுவின் மரணம் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை இயேசு என்னை ஏற்றுக்கொண்டது போல எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் இயேசுவை யுத்தத்தை கூப்பிடக்கூடாது இப்ப நீ நிறைய பேர் இயேசுவை யுத்தத்தை கூப்பிடறாங்க எப்படி கூப்பிடுறாங்க பழைய பாட்டில் இருக்கிற சில வார்த்தைகளை வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு யுத்தத்தை கூப்பிடுறாங்க நீர் எனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீரே நல்லா பாருங்க அது பழைய உடன்படிக்கையின் காலம் இயேசு யாருக்கிட்டையும் போய் யுத்தம் பண்ணிட்டு இல்லை யாருக்கும் எந்த வாக்கு தத்தமும் கொடுக்கல இப்படியே சொன்னார் உபத்திரவும் உண்டு நாரே தவிர யுத்தம் உண்டுன்னு சொல்லல அவரு நாம எல்லாரும் இன்னைக்கு பகைய நராக பார்க்கவே கூடாது மனிதர்களை ஏன் நான் இயேசுடைய இயேசுடைய மனதுல யாருமே எதிராளிகள் கிடையாது எவருமே சத்துருக்கள் கிடையாது அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இயேசு இப்படி சொல்லி கொடுக்குறாரு மத்த ஆறாம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உன் சத்துருக்களை எப்படி சிநேகிக்கிறது இதை கொஞ்சம் ஆஃபாக்கிடுங்களேன் ஆஃபாடுங்க உன் சத்துருக்களை ஸ்நேகிங்கள் ஏசு சொல்லும் போது அதெல்லாம் எப்ப நிறைவேறுச்சு உன் எதிராளிகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் அது எப்போ நிறைவேறுச்சு மத்தைக்குவரும் மத்தவாங்க ஐந்தாம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க மத்திய ஐந்து நாற்பத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்களை சிநேகுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்கள் பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் கேபம் பண்ணுங்கள் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது எப்போ சாத்தியமாகுது எப்போ எதிராளிகளுக்காக பகை பகைக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக எப்போ இந்த மாதிரி நாம மாற முடியும் இந்த ஒரு பார்வையில்தான் எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார் என்ற ஒரு விஷயம்தான் சத்திரக்களுக்காக கூட நம்மை ஜபிக்கிறவர்களா மாத்துது நம்மை பகைக்கிறவர்களுக்காக பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய தூண்டுது ஏனென்றால் இயேசு எந்த பாரபட்சம் எந்த மனுஷரையும் அவர் ஒதுக்காமல் எந்த ஒரு மனுஷரையும் விளக்காமல் அவர் எல்லாருக்காகவும் நேசித்து எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில மறித்தார் எல்லாருக்காகவும் மறித்தார் அதுதான் இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் தூண்டுதலா இருக்குது அதுதான் நம்ம எல்லாரையும் இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்த தூண்டுது பிராக்டிக்கலா இயேசு பேசுறாரு ஆனா அது சாத்தியமே கிடையாது இயேசு மறித்த பிறகுதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில சாத்தியமாகுது ஏன்னா அவர் மன்னித்தார் இப்போ நம்மளாலும் அவரை நாமும் அவர்களை மன்னிக்க முடியும் அவர் சிலுவையில ஜெபித்தார் இப்போ நாமும் சிலுவையை விசுவாசிக்கிறதுனால நாமும் சிலுவையில் அவர் ஜெபித்ததுனால இன்றைக்கு நாமும் நம்மை குத்துகிறவர்களுக்காக நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்காக நாமும் என்ன செய்ய முடியும் ஜெபிக்க முடியும் அப்போ சிலுவை தான் எல்லா மனுஷருக்காகவும் சிலுவை அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த சிலுவை தான் இப்படியே நம்மை தூண்டுது எல்லா மனுஷரையும் நேசிக்க தூண்டுது எல்லா மனுஷரையும் நாம் கூட நேசிக்க தூண்டுதான் செயல்பட பண்ணப்படுறாங்க மனு குளத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட் இந்த மரணம் தான் மனு குலத்தை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷர்களை தேவண்டத்தில் திருப்பினது பகைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை தேவ தேவனோடு மாத்திரம் இல்லை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது எபிசியருக்கு வருவோம் இப்ப வாசித்த வசனங்களுக்கு வாசித்த வேத பகுதிக்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் இந்த வசனங்கள் எடுப்போம் அதிகாரம் இவர் தான் மறிச்சார் வேதம் சொல்லுது அவர் மறிக்கல மறிக்க பண்ணாரு பகையை நாள் கொன்றார் ஒரு பக்கம் ரோமர்கள் இயேசுவை கொள்றதுல கவனமா இருக்கிறாங்க ஆனா எதை கொள்ளணும் கவனத்தில் இருக்காரு பகைய கொள்ளணும் சாகடிக்கணும் பகை இல்லாம உண்டாக்கணும் சமுதாயத்தில் பகை இல்லாமல் உண்டாக்கணும் தேசங்கள்ல பகை இல்லாமையே உண்டாக்கணும் அப்ப இந்த பகை இல்லாம தான் இயேசுவின் மரணத்தை மரணத்துக்கு காரணமா இருக்குது பகை இல்லாமை பாருங்க பகையை சிலுவை கொன்று அதனாலே இரு ஒரே சரீரமாக தேவனுக்கு பகையை கொாக ஜபிப்பாங்கிட்டே இருப்பாதல் ஜ இருக்காது ஒரு அன்பு ஜபம் இருக்காது பொறுமையோட ஒரு அன்போட இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்காக வருவார் ஏன்னா அவருக்கு இந்த ஜவம் பிடிக்கல அந்த இவரை பாதுகாத்துக் இவர் தேவைகளை சந்தியம் இவரோடு கூட நீர் இருக்கிறீர் இவரை அதை உணர்த்தும் இவர் இன்னும் அறிந்து கொள்ளட்டும் இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியம் ஆமேன் அப்படின்னா இவர் போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு எப்படி ஜபம் பண்ணிட்டு போறாருன்னா என் பொண்ணு மேலே ஒரு ஆவி இருக்குது அதை கட்டி ஜபம் பண்ணுங்க அப்போ எப்படி ஜபம் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா கொடிந்து கொள்ளுகிறேன் சபிக்கிறேன் உடைக்கிறேன் பார்த்துக்கிறீங்களா இது இதுதான் ஜபமே உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு உடைக்கிறதோ சபிக்கிறதோ கட்டுறதோ ஒரு அன்பு அன்பு எல்லாம் எல் எப்போ ஜோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து சபை எதிரி சபை சபை அவங்களோட பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சோத்திரம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அவங்கள வாக்க முகம் முகம் கூட மலரமாட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா இவங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க இது எங்க சபை அது அவங்க சபை யாருடைய சபையும் கிடையாது அது கிறிஸ்துவனுடைய சபை அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம் அவர் எதற்காக சிலுவையில மறிச்சாரா பகையை கொள்றதுக்கு ஆனா இன்னைக்கு நிறைய சபைகள் ஒருத்தர் ஒருத்தர் பகை தூக்கி இருக்குது அவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழலையா அவங்க வாழலையாம் இப்ப இன்னைக்குதான் பிரச்சனை வேதம் சொல்லுது இயேசு யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இருந்த அந்த பிரிவினையை தம் சரீரத்தினால அந்த மரணத்தினால இருவரையும் என்ன செய்தாராம் ஒப்புரவாக்கினார் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது கருத்து வேறுபாடு வேற எந்த வேறுபாடுமே உங்களுக்கு இருக்க முடியாது இருக்க கூடாது எந்த பகையுமே உங்களுக்கு இருக்க கூடாது இருக்க அனுமதிக்கவே கூடாது ஏனென்றால் நீங்க கருத்து வேறுபடலாம் நான் நம்புறது நீங்க நம்பாம இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் சகோதர சகோதரிகள் என்பதுல மாற்றமே கிடையாது ஏனென்றால் இயேசு பகையை கொன்று போட்டார் இருக்கிறீங்களா இதுதான் புதிய உடன்படிக்க புதிய உடன்படிக்க பார்வை நமக்கு அவசியம் வீட்டை அப்படி தான் பார்க்கணும் குடும்பத்தை அப்படி தான் பார்க்கணும் சில நேரத்தில் என்ன பண்ணுறது சில பேர் ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்க என்ன செய்யுறது சில பேர் பண்ணுறதை தாங்கிக்க முடியல தான் என்ன செய்யறது ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வசனத்தினாலே நம்முடைய நம்முடைய நம்மை நாம் ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை புதிதாக்கி வேண்டும் எல்லாரையுமே பகையினராகவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது சில பேருக்கு புருஷன் பகையினர் சில பேருக்கு பிள்ளைகள் பகையினர் சில பேருக்கு மாமியார் பகையினர் சில பேருக்கு மருமகள் பகையினர் பகையினர்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏசு சொல்றாரு நான் மறிச்சதே இந்த வெறுப்பை சாகடிக்கிறதுக்கு தான் நான் மறிச்சதே இந்த பகையை கொள்றதுக்காகத்தான் அதனால தான் நல்ல வார்த்தை அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க பகையை சிலுவைனால் கொன்று என் கூட சேர்ந்து திரும்ப சேர்ந்து சொல்லுங்கள் பகையை சிலுவை நாள் கொன்று கொன்னுட்டார் இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு பிரச்சனைங்க அது அது சின்ன இது அது அது ஒரு சின்ன காற்று அவ்வளோதான் ஒரு சின்ன வீ ஒரு காற்று வீசுது அவ்வளோதான் பகையே கிடையாது உங்களுக்கு ஏன்னா வேதம் சொல்லுது அவர் பகையை மாத்திரை நீக்கலை பாருங்கள் எபேசியர் பாரு நாம ஒருத்தர் ஒருத்தர் சமாதானம் பண்ணிக்கொள்ள முடியும் ஏன் என்றால் பகையை கொன்றுட்டார் இன்றைக்கு அவர் நமக்கு சமாதான காரணராக இருக்கிறார் இயேசுவின் பேரை சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அந்நியா பார்த்துக்கிட்டு இல்லாத ஒரு நிலை ஒரு தேசத்தில் போயிட்டு குடியுரிமை இல்லாமல் வாழ்றது போல அந்த காலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சாங்க பரதேசிகளாக அன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு சொந்த தேசம் இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் சொந்த நாடு இல்லாமல் சொந்த யுத்தத்தை நிமித்தம் அன்றைக்கு பிரச்சனைகள் நிமித்தம் போர்கள் நிமித்தம் சில உலக சீற்றங்கள் நிமித்தம் நிறைய பேர் தங்களுக்கு சொந்தம் என்று கருத முடியாதவர்களாக வாழ்ந்தாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் பரதேசிகள் அல்ல அந்நியர்கள் அல்ல இன்றைக்கு நாம் ஒருவர் ஒருவரை பார்க்கும்போது நாம் எப்படி பார்க்கும் பார்க்கணும் இவர்கள் பரதேசிகள் அல்ல இவர்கள் திக்கற்றவர்கள் அல்ல அதனால தேவன் நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கார் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படி ஒருவர் ஒருவர் தாங்கும்படி ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும்படி ஒருவருடைய ஒருவர் மன்னிக்கும்படி இன்றைக்கு உங்களை என்ன தேவன் ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் அந்நியர் அல்ல பரதேசி அல்ல சத்திருக்கள் அல்ல பகையினர் அல்ல அதையெல்லாம் கொண்டு போட்டுட்டார் இப்ப கவனிங்க வரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து பகையை கொண்டுட்டு என்ன செய்தாரு சமாதான காரணராகி என்ன செய்தாரு அந்நியர் பரதேசின்ற நிலைமையை எடுத்து போட்டு ஒரே நகரத்தாராகிட்டார் உண்மையை சொல்லணும்னா இந்த உலகமே இயேசுவின் மூலமாக ஒரே நகரமாக மாறியிருக்கு இந்த உலகமே நம்ம ஆளுங்க இதை புரியாததுனால அங்கே எல்லை கோடு போட்டு வச்சிருக்காங்க யாருக்குமே எல்லை போடக்கூடாது யாருக்குமே எல்லை போடக்கூடாது எல்லையே இருக்கக்கூடாது எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் ஒருத்தர் போன ஒருத்தர் ஒரு ஒரு கட்டுரை எழுதிருந்தார் அதில் சொன்னார் காம்பவுண்டு போடுறதே இந்த பகை எண்ணத்தில் வந்தது பகை எண்ணத்துல வந்து பாதுகாப்பு எண்ணத்துல கூட கிடையாது பகை எண்ணம் என்ன தாண்டி அவன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அவன் அவன் பக்கம் நான் போக மாட்டேன் என் பக்கம் வரக்கூடாது ஒரு சின்ன இன்ச்சி எக்ஸ்ட்ரா கட்டிட்டதுனால பெரிய சண்டை அடிதடி சண்டை வரையும் போயிட்டாங்க என்ன கொஞ்சம் எள்ள மீறிட்டாங்களாமா கொஞ்சம் ஒரு சின்ன இன்ச்சி கூட நகர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை ஒரே நகரத்தார் எல்லா மனுஷரும் ஒரே நகரத்தார் எல்லாரும் ஒரே நகரத்தார் எல்லாம் சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் ஒரே நகரத்தார் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கிறவங்களும் நாமளும் ஒரே நகரத்தார் தான் ஏத்துக்க மாட்டாங்க சில பேர் இது தேசத்துக்கு விரோதமான அறிக்கை மதத்துக்கு விரோதமான அறிக்கைன்னு இல்ல ஏசுவின் மரணம் என்ன செய்திருக்கிறது என்றால் பகைமையை எடுத்து போட்டுச்சு எப்போ இந்த பார்வையினால நம்ம வீட்டை பார்க்குறோமோ எப்போ நம்முடைய இந்த பார்வையினால பக்கத்து வீட்டார பார்க்குறோமோ எப்போ இந்த பார்வையினால நம்முடைய சமுதாயத்தை பார்க்குறோமோ எப்போ இந்த பார்வையினால நம்மை சுற்றி வாழ்கிற தேசங்களை பார்க்குறோமோ அன்றைக்கு சில பேர் காத்துட்டு இருக்கிறாங்க எப்போ மூணாவது போர் வரும் எப்போ மூணாவது உலக போர் வரும் தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வரோன்னு காத்துட்டு இருக்கிறாங்க மூன்றாவது உலக யுத்தம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்காங்க சில பேர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறான் ஆயுதங்கள் எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கிறான் எப்போ தாக்கலான்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த ஆயுதங்களுக்கு இனிமே வேலை இல்லை இனிமே அந்த ஆயுதங்களை நம்ம என்ன செய்ய தேவல உபயோகப்படுத்த தேவல்ல பாருங்க இத பாருங்க ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம் சங்கீதத்துக்கு வருவோம் எடுத்துட்டீங்கன்னா ராமின்னு சொல்லுங்க ஒன்பு அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை எப்ப நடந்துச்சு அது எப்ப நடந்துச்சு யுத்தங்களை ஓய பண்ற வேலை எப்ப நடந்துச்சு முதல்ல முக்கியம் பகையை உட்காந்து கொண்டாரோசனு கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன வேலை பார்த்திருக்கிறார் யுத்தமே தேவையில்லை இனிமே யுத்தம் பண்ணி ஒருத்தரோடு ஒருத்தர் போராடி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சு இனி வாழ தேவையில்லை இஸ்ரோவேல் ஜனங்களை சுற்றி எப்பவுமே யுத்தம் இருந்துச்சு பழைய உடன்படிக்கை மக்கள் அவங்க அவங்களை சுத்தி எப்பவுமே யுத்தம் இருந்துச்சு புதிய உடன்படிக்கை மக்களை குறிச்சு வேதம் சொல்லுது கடைசி வரைக்கும் என்ன கிடையாது சில தைரியமா சொல்லுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை இனிமே கிடையாது சண்டை எல்லா சண்டையும் முடிவு கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரா பாருங்க கர்த்தர் பயன்படுத்துறங்களை கொண்டு போய் நெருப்பில சுட்டரிச்சு ஏன்னா எது தேவையில்லை இனிமே ஒருத்தரோட ஒருத்தர் யுத்தம் தேவையில்லை பகை கொல்லப்பட்டாச்சு இனிமேல் நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழலாம் சமாதானக்காரர்களா வாழலாம் அதான் யேசுவின் மரணம் அதான் புது உடன்படிக்கின் சாக்கியம் நமக்கு சில பேர்லாம் பாட்டு எழுதுறாங்க என்று ஒளியும் இந்த நிலை என்று ஓயும் இந்த பிரச்சனை என்று நீங்கும் இந்த கஷ்டம் என்று இந்த வாழ்வுக்கு முடிவு வரும் சில பேர் சொல்றாங்க நம்ம செத்தாதான் வரும் இல்ல ஏசு செத்ததுனால வந்தது ஏசு செத்ததுனால எப்போ நம்ம வாழ்க்கை மாறும் இதுதான் ரொம்ப முக்கியம் ரோமர் பனிரெண்டு ரெண்டுல வாசிக்கிறோம் மனம் புதிதாகிறதுனால தான் மறு பழைய உடன்படிக்கையின் மனது பகையின் மனது அதே மனதோடவே வாழ்ந்துகிட்டு இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் பகையினர் இருந்துகிட்டு தான் போறாங்க ஆனால் மனதை புதிதாக்க வேண்டும் எதை கொண்டு தேவன் சிலுவையில என்ன செய்தாரோ அதை நம்முடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் அவர் சிலுவையிலே பகையை கொன்றார் ஆகவே அந்த பகை எண்ணங்கள் அந்த அந்த ஒளிய பண்ணின அந்த பகையை ஒளியின பண்ணின அந்த சிலுவையை மனதுல கொண்டு வரணும் அவர் சமாதான காரணரானார் அதை மனதுல கொண்டு வர வேண்டும் என இந்த உலகத்திலே அவர் சமாதான காரணராய் வந்தார் அவர் ஒப்புற வந்தார் ஒப்புற அதை மனதுல கொண்டு வரணும் பாருங்க இன்னொரு வசனத்தை வாசித்து ஏசையார் ரெண்டு பாரு அவர் ஜாதிகளுக்குள்ியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை பட்டயங்களை கத்தி எடுத்து கொள்றதுக்காக வச்சிருக்கிறான் சட்டைக்கு பின்னாடி ஒன்று வச்சிருக்கான் கூரையில் ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கான் வீட்டு வாசலில் போனால் காம்பவுண்டில் ஒரு மரத்துக்கடியில் ஒழிச்சு வச்சுருக்கான் இப்போ கடவுள் சொல்கிறாரு இது இதெல்லாம் அதுக்கு தானா அப்படின்னு எடுக்கிறான் அவன் எடுத்து என்ன செய்கிறான் மண் வெட்டி ஆக்கிறான் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறான் வெற்ற வேலை இல்லை இப்போ வெற்ற வேலையே கிடையாது மண் வெட்டி அறிவாளளுக்குச்சுட்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் எதிர்த்து நிற்க முடியும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஆண்மகன் யுத்தத்துக்கு படிக்கிறதுக்கு வரணும் கண்டிப்பாக படிக்க வரணும் ஒரு வருஷம் கோர்ஸாக இருக்கும் இல்லை ரெண்டு வருஷம் கோர்ஸாக இருக்கும் போயிட்டு யாரை எப்படி தாக்குறது என்னென்ன செய்கிறது எதிராளிகள் எப்படி எப்படிலாம் திட்டம் இதே உட்காந்து பிள்ளைகளுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் சொல்லிக் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இது சிங்கப்பூர் மலேசியாலலாம் அது இருக்குது ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒரு யுத்த வீரன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு யுத்த ஆனால் வேதம் சொல்லுது இனிமே யுத்தத்தை கற்பதே இல்ல யுத்தம் கற்பதே கிடையாது எல்லாம் மரம் வெட்டுறதுக்கும் விவசாயம் போய் ஆரம்பிச்சாச்சு யுத்தத்துக்கு போறவன் எல்லாம் மரம் வெட்ட போயாச்சு யுத்தத்துக்கு போற எல்லாம் விவசாயம் பண்ண போயாச்சு போய் விவசாயம் பண்ணலாம் வேலையை பார்ப்போம் யாருன்னா வந்து வரியாப்பா சண்டைக்கு போறோம் கூப்பிட்ட என்ன சொல்லுவான் வேலை வெட்டி அவ எனக்கு வேலை இருக்குது எனக்கு விவசாய வேலை இருக்குது என் தோட்டத்தில் இன்னைக்கு நான் இது நாட்டு நடப்புறேன் நான் இது நடப்புறேன் எனக்கு வேலை இருக்குது யுத்தத்தை விட வேற வேலை இருக்குது எனக்கு யுத்த ஜபமா யுத்த ஜபம் ஜபத்துக்கு பேரே யுத்த ஜபம் அப்போ எங்க எங்க சரியாகும் கிறிஸ்தவர்களே இந்த மனப்பான்மையில வாழ்ந்தா யுத்த ஜபம் கத்து கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஆகுறது அதான் சொல்லியிருக்குது யுத்தமே கற்பதில்லைன்னு இதுல வேற யுத்த ஜபம் இதுல வேற பாட்டு வேற வீரு கொண்டு வீரரேன்னு பாடுறது அப்ப என்ன ஆகும் வீரு கொண்டு எழு வீரரே அப்படின்னமோ அவன் என்ன ஆகும் அப்ப நம்மளும் ஒரு யுத்த வீரம் தான் யாருன்னா தாக்கணும் எப்படி தெரியுமா நம்ம தாக்கி நிற்கிறோம் அதுக்குதான் பாசிட்ட சொல்லி தர்றாரு ஜபம் தான் நம்முடைய ஆயுதம் எங்க பைபிள்ல போட்டிருக்கு ஜபம் நம்முடைய ஆயுதம் இதுவரை சொல்லி கொடுக்குறது ஜபம் நம்முடைய ஆயுதம் ஜபத்தினாலே சத்துருக்கள் விழுந்து போவார்கள் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உசுப்பேத்தி விடுறது அப்ப சபைக்கு வர்றவங்க எல்லாருமே சத்துருக்கள் மனப்பான்மையில தான் வாழ்றது ஆனா பைபிள் என்ன வேதம் தெளிவா சொல்லுது பகையை சிலுவையிலே கொன்று போட்டார் அப்ப இனிமே எப்படி இருக்கணும் யுத்த ஜபத்துக்கு எல்லாம் போக கூடாது அன்பு ஜபத்துக்கு போனோம் இருக்கிறீங்களா அன்பு நிறைத்துக் கொள்ள அன்பிலே இன்னும் பெருக அன்பிலே வளர அன்புள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தூண்டுகிற ஜபங்களை பண்ணணும் நம்மளால அப்படியே கூப்பிடுறாங்க யுத்த ஜபம் போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்றது பதினொன்னு ஒன்பது ஏஸ் ஐயா இயேசு புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது அந்த உலகம் எப்படி இருக்கும் இப்ப சில பேர் சொல்றாங்க ஏ சுப்புத உடன்படிக்கை கேள்வி ஏன் புதிதாக மாற்றிக்கொள்ளவே இல்லை அங்க போனவங்க இப்ப இங்க வந்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி அங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூனியம் செய்யறவங்களுக்கு ஏவல் பண்றவங்க கிட்ட போனாங்க அவ்வளவுதான் பாஸ்டர் சொல்லி கொடுக்கிறாரு கவலைப்படாதீங்க சிஸ்டர் கர்த்தர் தட்டிடுவாரு கர்த்தர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விட்டுருது கர்த்தர் பேர்ல இங்க சொல்லி கொடுக்குறது அவன் அங்க வேற ஒருத்தர் பேர்ல சொல்லி கொடுக்குறா அவ்வளவுதான் ஒன்னு இங்க ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவரு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா உங்க மாமியார் ஏற்கனவே வீடு மாமியார் மருமக பிரச்சனையே ரொம்ப பெருசா இருக்கும் அதனால தான் குடும்பம் எப்படி இருக்கு அனுப்பிட்டார் இதெல்லாம் தெளிவா சொல்லி சொல்ல தேவையில் புதுசா எதையும் சொல்லித்தர தேமியாரை நிலைமை எப்படி இருக்குமா அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும் வண்டலூர்ல போய் பாருங்க கன்று குட்டியும் காலையும் ஒருமித்திருக்கும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பதினாறாம் அதிகாரத்துல <laughs> சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேத அதுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிற குடல் வெந்து போய் ஹாஸ்பிட்டல் அது எதுக்காக சொன்னாரு ஏன் சொன்னாரு சும்மா எடுத்து குடிச்சிக்கோ ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றதுக்கா டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கா சொன்னாரு கிடையாது அன்னைக்கு இருந்த இஸ்ரீர்கள் அவர்களுக்கு உணவில் மறைத்து வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது உணவெல்லாம் விஷங்கள் எல்லாம் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு விஷம் வச்சிருக்கிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் காலங்கள்லாம் அவங்க கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு வேணும்ட்டு எடுத்து போய் குடிச்சிடுறது வெந்துதான் போகும் விளக்க மாட்டீங்க அதுபா வச்சிருக்கிறாங்க பிரச்சனைக்கு தீர்வு சும்மா பாத்ரூமில் போய் எடுத்து குடிச்சிடுறது பாத்து மாடும் ஒன்னான்ற பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வார் என்ன சொல்ல வரா சொல்ல வரா அந்த சிங்கமும் ஆடும் படுத்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது வெள்ளாட்டு வெள்ளாடும் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்னா இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு யார் யார் ஒன்னா இருக்கணும் மெயினா யார் ஒன்னா இருக்கணும் மெயினா கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கணும் குடும்பங்கள் ஒன்னா இருக்கணும் சமுதாயம் ஒன்னா இருக்கணும் என்ன பிக்சரை உபயோகப்படுத்துறாரு சில பேர் கரடி மாதிரி இருக்கான் சில பேர் வெள்ளாடு மாதிரி இருக்கிறான் சில பேர் சிங்கம் மாதிரி இருக்கான் சில பேர் மாடு மாதிரி இருக்கான் சில பேர் புளி மாதிரி இருக்கான் சில பேர் குழந்த மாதிரி இருக்கான் சில பேர் கொத்திர பாம்பு மாதிரி இருக்கான் விஷமா இருக்கான் பிக்சர் உபயோகப்படுத்துறார் மிருகங்கள்லாம் ஒன்றா வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது அது அதுக்கு அவர் அவர் அவர் அதுக்கு அவர் அதை செய்ய முடியும் அதுக்காக சிலுவையில் வந்து மறிக்கலாம் தேவையில்லை அதுக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சால் போதும் தெரியுமா கட்டளையிட்டால் போதும் எல்லாம் ஒன்றா வந்து ஒரே பேழையில் ஒன்றா உட்காந்துருக்கும் அது பிரச்சனையே கிடையாது ஒருத்தரை ஒருத்தரை அது காயப்படுத்தாது ஒருத்தரை ஒருத்தர் அது பெருசாக தீங்கு செய்யாது ஆனால் தீங்கு என்ன மனப்பான்மை யாருக்கு இன்னைக்கு இருக்குது நிறைய பேர் மனுஷர்களுக்கு இருக்குது பகை மனசு மனுஷர்கள் இருக்குது அதனால தான் இந்த பகுதி ரொம்ப முக்கியம் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் அவ்வளவு முக்கியம் ஏன்னா ஏசு மறித்த பொழுது அவர் என்ன செய்தார் பகையை சிலுவையில கொன்று போட்டார் பக்கத்துல உங்களை கூப்பிட்டு சொல்லுங்க எனக்கு பகையினரே கிடையாது பொய் கிடையாதுங்க உண்மையை சொல்றீங்க இல்லையோ இப்ப சில பேருக்கு ஒரு குற்ற உணர்வு வருவோம் வரும் நேத்து தான் சொன்னேன் சில டைலாக் எல்லாம் வச்சிருப்பாங்க சில பேர் சாகுர வரைக்கும் நீ எனக்கு எதிரி தான் சாகுர வரைக்கும் நீ எனக்கு எதிரிதான் பாருங்க கத்தரை சொல்றத பாருங்க பர்வதமெங்கும் தீங்கு செய்வோரும் இல்லை கேடு செய்வோரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பூமி கத்தரை அறிகிற அறிவினா பூமி அழிந்து போகும்னு சொல்லல பூமி நிறை கடவுள் அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும் சத்துருக்களா வாழமாட்டார்கள் எப்போ கர்த்தரை அறிகிற அறிவு அவர் சிலுவையில செய்திருக்கிற அந்த அந்த மீட்பு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் அவர் சிலுவையிலே பகையை கொன்றாரே அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன என்ன மனப்பான்மை வராது தீங்கு மனப்பான்மை வராது அறுபது பதினெட்டு பாருங்க ஏசை அறுபது பதினெட்டு சொல்லுங்களை உடன்படிக்கை என்பது என்ன பகைமையை நீக்குவது எல்லாரையும் நேசிக்க தூண்டுவது எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுப்பது உலகத்தை பரலோகம் சமுதாயத்தை பரலோகவாசிகளாற்றுவது அதுக்குதான் சிலுவை அதுக்குதான் புது உடன்படிக்கை இன்னொரு வசனத்தை வாசிப்போம் மீகா நாலாம் நான் சொல்றேன் பேஜ் நம்பர் சொல்கிறேன் ஆயிரத்தி பேஜ் நம்பர் மீகா நாலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் பேஜ் நம்பர் ஆயிரத்தி அவர் திரளான எடுத்துக்கிட்டீங்களா நியாயம் தீர்த்துள்ள பல ஜாதிகளை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை ஹலோ எல்லாம் சொல்லுங்க யுத்தம் நமக்கு பகையை சிலுவையில கொன்றார் சிலுவையில பகை கொல்லப்பட்டது நோமோர் எனிமிட்டி இனிமே சத்துருக்களாய் வாழ தேவையே இல்லை ஏன் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தை முதல்ல ஆண்டவர் சரி பண்றாரு மற்றவர்கள் மற்றவர்களோடு சரி பண்றதுக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு சரி பண்றதுக்கு முன்னாடி முதல் ஆண்டவர் அதை சரி பண்றாரு அதான் ரொம்ப முக்கியம் ரோமர் ஐந்து எட்டுல இருந்து வாசிக்கிறேன் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆண்டவர் மரணத்தை அவர் மறிக்கும்போது அவருடைய மரணம் நல்லவர்களுக்காக நீதிமான்களுக்காக அல்ல பாவிகளுக்காக அங்கத்தான் தேவனுடைய அன்பே வெளிப்பட்டது அவருடைய அன்பே பாவிகளுக்கு மறித்ததனால வெளிப்பட்டது அவர் நல்லவர்களுக்காக மறித்திருந்த போது மறித்திருந்தாரனால் நிச்சயமா வெளிப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் என்றைக்கு அவர் பாவிகளுக்காக மறித்தாரோ அவருடைய மரணம் ஒரு ஒரு நற்செய்திய உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது தேவன் பாவியை நேசிக்கிறார் தேவன் இந்த உலகத்திலே மனுஷனை நேசிக்கிறார் அவருக்கு மனுஷன் மேல வெறுப்பு இல்லை மனுஷன் மேல கோபம் இல்லை அவருடைய மரணம் அதுக்காகத்தான் நிறைய நேரத்துல செத்தாரு சத்தாரு அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படியே சொல்லி தந்திருக்கிறோம் அவ்வளவுதான் அவர் மறித்தார் அவருக்காக நன்றி சொல்லுவோம் அவர் உனக்காக மறித்தார் அவர் ஐந்து காயங்கள் பட்டார் ரெண்டு கையில ஒண்ணு கால ஒண்ணு நெஞ்சில ஒண்ணு எண்ணி வச்சிருக்காங்களா உடல் முழுத காயம் பட்டாரு இவங்க எண்ணு இருக்கிறாங்க இங்க காயம் இங்க காயம் காலில ரெண்டு இங்க விழாவில ஒண்ணு அவ்வளவுதான் ஐந்து காயங்கள் உனக்கப்பட்டாரே மகளே அப்படி எல்லாம் போதிக்கிறது இதெல்லாம் வந்து சீன் கிரியேட் பண்றது இதெல்லாம் உணர்ச்சியை தூண்றதுக்கு ஐந்து காயங்கள் பட்டாரு காயங்கள் பட்டாரு அவர் வைத்து அழுத்தின போது இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க அதனாலதான் இதை மட்டும் சொல்லி கொடுத்து கடைசியில யுத்த ஜெபங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறது சிலிமையில ஏன் மறித்தார் தெரியுமா நான் மனுஷனை வெறுத்து விடவில்லை நான் மறித்த போது அவர் சிலுவையில மறித்த போது அவருடைய அவருடைய நல்ல செய்தி என்ன தெரியுமா அந்த சிலுவை நமக்கு அறிவிக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா நான் உன்னை வெறுக்கவில்லை வெறுக்கல நீ யாரா இருக்கட்டும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் உனக்காக நான் மறிப்பேன் வெறுக்க மாட்டேன் ஒன்பது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமாள்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக அதிக நிச்சயம் அவருடைய மரணம் அதிக நிச்சயத்தை கொடுத்திருக்கு அவருடைய ரத்தம் அதிக நிச்சயத்தை கொடுத்திருக்குது என்ன நிச்சயம் கோபாக்கினை கிடையாது உன் உண்மையிலே எனக்கு கோபம் கிடையாது அதிக நிச்சயத்தை கொடுத்திருக்கு ரத்தம் ஆனா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு சொல்லி கொடுத்துருக்காங்க அவரை குத்தின போது அந்த ரத்தம் எல்லாம் முடிந்தது உடனே ஆள தூண்டி விடுறது அதுக்கு ஒரு பாட்டு வேற முடிய முழுசா முடியாது ரத்தம் வந்துச்சு சொல்லி தரவே தேவையில்லை செய்யும் உண்மையை சொல்லி தரணும் அவருடைய ரத்தம் எதுக்காக இந்த பூமியில விழுந்தது தெரியுமா கோப ஆக்கினிருந்து நாம் எல்லாரும் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கோபத்தில் அவருடைய கோப ஆக்கினையில் இருந்து நம் எல்லாரும் நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அதிக நிச்சயத்தை எல்லா மனுஷருக்கும் கொடுக்கும்படிக்காக இயேசுவின் ரத்தம் இந்த பூமியில விழுந்தது உங்களை ஆள இயேசு மறிக்கல உங்க உணர்ச்சிகளை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக அஞ்சு காயம் ஆறு காயம் படல அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் நம்மை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நமக்கு சொல்லித்தர பத்து வரு நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக ஒப்புறவாக்கப்பட்டதுனால அதிக நிச்சயம் அவருடைய மரணம் நம்மை ஒப்புரவாக்குவதற்காக அவருடைய மரணம் நான் உனக்காக மறித்தன்னு சொல்றதுக்காக இல்ல இதை யார் வேணாலும் சொல்லிட்டு போலாம் உனக்காக இயேசு மறித்தார் உனக்காக இயேசு மறித்தார் உங்களுக்காக இயேசு மறித்தார் என்பது முழுமையல்ல அவருடைய மரணம் உங்களை ஒப்புரவாக்குவதற்காக உங்களையும் கடவுளோடு இணைக்கிறதுக்காக அந்த இணைப்புக்காகத்தான் அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்காக முழு நிச்சயத்தை உங்க மனதில் ஏற்படுத்துவதற்காக உங்கள் உள்ளத்துல ஏற்படுத்துவதற்காக அவர் சிலுவையில மறித்தார் அவர் மறித்தது வந்து கடவுள் அவரை போட்டு சிலுவையில் கொட்டினதெல்லாம் நாம அவரை தண்டிச்சதெல்லாம் நாம அவரை அவமானப்படுத்தினதெல்லாம் நாம அவரை சிலுவையில தொங்க வச்சது நாம மனிதன் செய்தான கடவுள் செய்யல ஆனால் அந்த மரணத்தின் மூலமா அவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்றால் இனி இனி என்னுடைய சத்துரு அல்ல இனி என்னுடைய பகைனன் அல்ல நீ இனி நீயும் நானும் பிரிந்து இருக்க தேவையில்லை உன்னை மரணத்தினாலே நான் ஒப்புறவாக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புரவாக்கி கொண்டார் அவர் சிலுவையில் இதை செஞ்சிட்டு தான் வேதம் சொல்லுது ரெண்டு குறைந்தர் ஐந்துல பாருங்க ரெண்டு குறைந்தர் ஐந்துல பதினெட்டு இவையெல்லாம் தேவனால் உண்டா இருக்கிறது அவர் ஒப்பு கொடுத்தார் என்ன ஊழியமா ஒப்புற ஊழியம் பிரிச்சு வைக்கிற ஊழியம் கிடையாது மேல எவ்வளவு கோபமா இருக்கிறார் சொல்றதுல ஊழியம் கிடையாது ஏசு சிலுவையில மறித்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் என்ன ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிறது அதனாலதான் நம்ம வாயில ஈஸியா வருது சாரி ஒருத்தர் சொல்றாங்க சாரி எல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் எப்பதான் சொல்றது அப்ப எப்பதான் சொல்ல போறீங்க ஒருத்தர் சொல்றாங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க பெரிய வார்த்தை இல்லையா ரொம்ப அவசியம் வார்த்தது பேசுங்க வீட்டில் சாரிங்கன்னு சொல்லுங்க ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி தான் இருக்கும் சொல்லுங்க சாரின்னு சில பேர் கேட்கறதே கிடையாது சாரியே கேட்கறது கிடையாது புருஷங்கிட்ட கேட்கறதே கிடையாது மனைவி கிட்ட கேட்கிறதே கிடையாது இவர் காத்தின்னுக்குறாரு எனக்கு எப்போ காலம் வரும்னு அந்த அம்மா காத்துன்னு இருக்குது எனக்கு எப்போ காலம் வரும்னு ஏன்னா இந்த சாரின்ற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் இந்த காற்று இருக்கிறதுக்கு காலம்லாம் கொடுக்காதது அன்னைக்கே அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுது அந்த கோபாக்கினையை அன்னைக்கே நீக்கிடுது அந்த கோபத்தை உள்ளத்துலேருந்து தூக்கி எரிஞ்சிடுது அந்த மன்னிப்பு பெந்தகோசையக்காரங்களாம் தலையில் மல்லிப்பு வைக்க மாட்டாங்க ஆனால் பெந்தகோசைக்காரங்களுக்கு சொல்கிறேன் மன்னிப்பு வச்சுக்கோங்க மல்லிப்பு கூட வாடிடும் மன்னிப்பு வாடவே வாடாது வாடுற குடும்பத்தெல்லாம் கட்டிடும் வாடுற வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணிடும் மன்னிப்பு சோர்ந்து போய் உடைஞ்சி போய் பிரிஞ்சு போய் ஏன் நிறைய குடும்பங்கள் விவாகரத்துக்கு போகுது ஏன் நிறைய குடும்பங்கள் பெரிய பிரச்சனை இல்ல பிரிஞ்சு கிடக்குது ஏன்னா அந்த இந்த ஒரு மன்னிப்பு இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியம்தான் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் போதகர்கள் கொடுத்தது இல்லது ஒவ்வொரு தேவனை அறிந்து கொண்டவர்களும் கையில என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறீங்க ஒப்புற வாக்குதலின் ஊழியம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட ஒருவரோடு ஒருவர் இருக்கிற பகையை எடுத்து போட நம்ம எல்லாரும் சமாதானம் உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழ ஆனா மனுஷனோடு ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் தேவன் மனுஷன் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா சமாதானம் பரவணும் அது எப்போ வர இந்த மாதிரி எல்லாருக்காகவும் மறித்தார் அந்த மனப்பான்மை வரும்போதுதான் எல்லாருக்கும் மதத்தை கடந்து அவங்கள பார்ப்போம் அவங்களுடைய இனத்தை கடந்து அவங்களுடைய பின்னணியை கடந்து அவங்க என்ன ஜாதியா அவங்க என்ன பின்னணியா அவங்க என்ன மாதிரி மனுஷனா இருக்கட்டும் அவங்க யாரா இருக்கட்டும் இதையெல்லாம் தள்ளிட்டு தேவனுடைய அன்பினாலே அவர்களை நாம பார்ப்போம் இந்த பார்வை நிமித்தம் அவர்களோ அவர்களை சுவிசேஷம் சொல்றதுக்கான ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி தரத்துக்கு ஒரு வழியை நாம ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிறைய பேரு முழங்கால் ஜபம் பண்றாங்க ஆனா அவங்க எல்லாம் வெளியில போய் யாருக்கிட்டையும் சுவிசேஷம் சொல்லவே முடியாது ஏன்னா இவங்க ஜெபம் பண்றது அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஆனா அந்த அவங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றதுக்கான வார்த்தை அவங்க வாயில கூட கிடையாது அவங்களுடைய எண்ணங்கள்ல கூட கிடையாது ஆனா என்ன ஜபம் பண்றது பொதுவா என் தேசத்த ரசட்சியம் என் பல்லாவரத்தை ரசட்சியம் ஆனா பல்லாவரத்துல உங்க தெரு ஒருத்தரோட சந்தோஷமா உங்களால பேச முடியுமா சமாதானமா பேச முடியுமா அவர்களோடு சமாதானமா நீங்க வாழ முடியுமா என்றைக்கு அவர்களை பகைனரா பாக்குறத நிறுத்துறோமோ அன்றைக்கு சுவிசேஷத்தின் வாசலை நம்ம திறந்து கொடுக்கிறோம் அவர்களுக்கு தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள பகிர் பகிர்வதற்கு நம்ம வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்றோம் இப்படிதான் சுவிசேஷ இந்த உலகத்தில் பரப்ப முடியும் ரெண்டு குறைந்தர் ஐந்து வருவோம் முக்கியமான விஷயத்தை சொல்றேன் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினாறு ஆகையால் இது முதற் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி சொல்றாரு ஒருவரையும் பழைய மனிதனாக நாங்க கருத மாட்டோம் மாம்சம்னா பழைய ஏற்பாடு மாம்சம் என்றால் பழைய உடன்படிக்கலை வாழ்ந்த ஒரு நிலை சொல்றாரு இனி ஒருபோதும் ஒரு மனுஷனையும் நாங்க அப்படி பார்க்க மாட்டோம் இயேசுவைக்குள்ள ஒரு காலத்துல அவரை சாதாரணமா பார்த்தோம் அவர் ஏதோ ஒரு மனுஷர் பார்த்தோம் அவர் எங்க எங்களுடைய மதத்துக்கு எங்களுடைய உபதேசத்துக்கு பகையினரா நாங்க பார்த்தோம் சொல்றாரு இனி ஒருபோதும் அவரையும் அப்படி பார்க்க மாட்டோம் அப்படி முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது எல்லாரும் முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது எப்படி பவுல அன்னைக்கு எடுத்த முடிவு போல இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எடுக்கிற முடிவு இனி ஒரு மனுஷரையும் அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம் பகையினரா பார்க்க மாட்டோம் அவர எதிராளியா பார்க்க மாட்டோம் இயேசுவை அப்படிதான் பார்த்தோம் நாங்க இயேசு எங்க எங்க மதத்தை உடைக்க வந்துட்டாரு எங்க எங்க மார்க்கத்தை உடைக்க வந்துட்டாரு எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்த வந்துட்டாரு ஆகவே இவர் நமக்கு பகனரை சொல்லி அவருக்கு விரோதமா போனாங்க இப்ப பவுல் சொல்றாரு இனி ஒருபோதும் அவர் அப்படி பார்க்க மாட்டேன் ஏன் இயேசு மதத்தை மதம் செய்யறதை விட அற்புதமான ஒரு வேலையை செய்ய வந்தார் அது என்ன மதத்துல உட்கார்ந்து சமாதானத்துக்கு ஒரு ஒரு ஜபம் சமாதானத்துக்காக ஒரு காணிக்க சமாதானத்துக்காக முயற்சிகள் எல்லாம் மதத்தினர் செய்து தான் கொண்டுதான் ஆனா எந்த மதமும் கை கொடுக்கவில்லை என்று இயேசு வந்தாரோ அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானார் அவரே நமக்கு சமாதான காரணரானார் அவர் மதத்தை ஏற்படுத்த வரவில்லை அவர் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார் அதனால தான் இனி ஒரு போதும் அப்படின்ற மனது வரணும் இது முதற் கொண்டு இது முதற் கொண்டு ஏசு என்றைக்கு எல்லாருக்காக மறித்தாரோ இது முதற் கொண்டு இது முதற் கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிறிஸ்துவ மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு இன்றைக்கு இயேசு மறித்தாரோ இனி ஒரு போதும் நாங்க யாரையும் எப்படி பார்க்க மாட்டோம் பழைய மனிதர்களாக எதிராளிகளாக சத்துருக்களாக பார்க்க மாட்டோம் ஏன் என்றால் இயேசு மறித்திருக்கிறதுனால பதினெட்டு சில பேர் கேட்கலாம் அது எப்படிங்க இங்க சொன்னா நான் ஒத்துக்குவேன் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லன்னு சொன்னா இதை நான் ஒத்துக்குவேன் ஆனா ரெண்டாயிரம் வருஷமா எங்க ஒரு கொகையில வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அதுக்கு போயிட்டு தேவனால எல்லாம் கூடுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் இன்னும் ரெண்டாயிரம் வருஷமா உட்காந்துருக்காங்களாம் வர்றதுக்காக அதுக்கு ஒரு ஒருத்தர் வசனம் சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை முட்டாள்தனம் ரெண்டாயிரம் வருஷம் ஒண்ணு அவங்க உயிரோட இல்லை இருக்க தேவையில்லை ஆனால் இந்த வசனம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம் ஏன்னா பவுளை அதைத்தான் உபயோகப்படுத்துறார் எப்படி உபயோகப்படுத்துறார் பாருங்க பதினெட்டு இவை தேவனாலே உண்டாகிருக்கிறது எது மனுஷனை ஒப்புரவாக்குறது மனுஷனை புது சிறுசி ஆக்குறது மனுஷனுக்காக மறிக்கிறது இது எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனே அதை நடப்பித்திருக்கிறார் எந்த மனுஷன்கிட்டையும் ஐடியா கேட்கல எந்த மதத்தினருக்கிட்டையும் ஐடியா கேட்கல நான் மறிக்கலாமா அவங்க மாறுவாங்களா இந்த மனுஷன் மாறுவானா அந்த மாறுமா நீ நீங்க என்ன சொல்றீங்க நீங்க கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க நான் வந்து மறிக்கிறேன் அப்படி கேட்கவே இல்லை அவர் மறித்தார் யார் இடத்துலயும் அவர் கேட்கல வேதம் சொல்லுது இவை தேவனால் உண்டா இந்த ஒப்புற வாக்குறதுன்றது தேவன் ஏற்படுத்துறது அதனால தான் அவர் முந்தி கொண்டார் அவர் முதல்ல நம்மை ஒப்புற போது அவர் பகைய பகை மனதை எடுத்து போட்டார் வெறுப்பு எடுத்து போட்டார் சத்திருக்கள் எண்ணங்களை எடுத்து போட்டார் கோபாக்கினுன்ற எண்ணங்கள் எடுத்து போட்டார் இன்றைக்கு அந்த மனதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நாமும் அவரால் எப்படி இந்த காரியத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாரோ இன்னைக்கு நாம ஒருத்தரோட ஒருத்தர் ஏற்படுத்தி முடியும் இந்த கமுனியன் அதுக்குதான் நாலு பேரை வெளியே அனுப்புறதுக்கு இங்க நாலு பேருக்கு கன் கொடுக்காம தனி தனித்து ஒக்கரை வைக்கிறதுக்குல்ல கமுனியன் அவருடைய மரணத்தை நினைவு கூறுறோம் எடுக்கும் போது போது நாம அதான் சொல்றோம் உலகத்துக்கு தேவையில்லை நான் தகுதி இல்லை நான் அதெல்லாம் பார்த்துறேன் இல்லை நான் அதுக்கு ஒன்றும் தகுதி கிடையாதுன்னு சொல்லி குற்ற உணர்வுல தங்களை காத்துக்குவாங்க அப்போ தான் நம்ம என்ன தினமும் செய்யணும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மாதிரி யாரும் வாங்காமல் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னா உங்கள் அப்பத்தையும் உங்கள் திராட்சரசத்தையும் அங்கே கொடுங்க நீங்கள் எழுந்து வந்து இன்னொன்று வாங்கிக்கங்க அப்போதான் தெரியும் அப்போ நான் கடவுளால் வெறுக்கடல என்பதை நீங்க அவருக்கு அறிவிக்கிறீங்க என்ன பண்றது நடுவில் இதெல்லாம் கொண்டு வந்த எதுக்கு கொண்டு வந்த தெரியுமா எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம் வாங்கினா ஊத்திக்கிறது அது எதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் ஒரு ஒரு ஒன்னா இருக்கிறோன்றதை காட்டுறதுக்காக ஒற்றுமையா இருக்கிறோம் காட்டுறதுக்காக எல்லாம் எடுத்து ஒன்னா சாப்பிடும் போது தான் சொல்ல வரும் ஆனா நம்மளுக்கு என்ன பண்றது முடிச்ச ரெடியா நின்று அது அதுக்காக செய்யப்படுறதே கிடையாது எதையோ ஏதோ ஒரு பக்தி விஷயமே கிடையாது அது அது ஒரு சமாதானத்தின் விஷயம் அது ஒரு நட்பு விஷயம் நீங்க பாத்தீங்களா இயேசு அப்பத்தைப்பிட்டு அப்படி கொடுத்தாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க சொன்னார் எதுக்கு கொடுக்க சொன்னார் தெரியுமா இந்த அப்பம் உங்களுடைய சமாதானத்துக்காக பிற்கப்படுகிறது இயேசுவின் சரீரம் உங்களுடைய சமாதானத்துக்காக பிற்கப்படுகிறது ஒருவேளை இன்றைக்கு உங்க குடும்பத்துல பெரிய பூசல் இருக்கலாம் ஒருவேளை உங்க குடும்பத்துல இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்கிறபடியால் அந்த சமாதான காரணர் உங்கள் குடும்பத்திலே அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார் நிச்சயமா கடல் அமைதி ஆகிய ஆகணும் அது முடிவுக்கு வந்தே ஆகணும் ஏனென்றால் பகை சிலுவையிலே கொல்லப்பட்டது அதுதான் நிச்சயம் அதுதான் உண்மை ஆகவே நீங்கள் நிரந்தரமா போராடிட்டு இருக்க போறது இல்லை நிரந்தரமா உங்க வாழ்க்கையில பகையின் உணர்வோடு வாழ தேவையில்லை பிரச்சனைகளை வாழ தேவையில்லை ஏனென்றால் அவைகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னொரு வசனத்தையும் வாசித்துறேன் அதையும் முடிச்சிடலாம் இருவதாவது வசனம் தேவன் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புற பாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவனோடு நம்ம ஒப்புறவே ஆக முடியாது சொல்றாரு இல்லை தேவனுக்கு தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக முடியும் தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் புத்தி சொல்லுகிறோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன புத்தி நீ சரியில்லை நீ ஒழுங்கா இல்லை அப்படின்ற புத்தி இல்லை தேவன் உன்னை ஒப்புரவாக்கி கொண்டார் நீ தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாய் அற்புதமான விஷயம் நீங்கள் எல்லாம் தேவனோடு ஒப்புறவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம் நான் தேவனோடு கூட ஒப்புறவாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் மரணத்தினாலே தேவன் எல்லா பகையும் கொண்டு போட்டார் இன்றைக்கு அவர் என் சமாதான காரணராய் இருக்கிறார் ஹலை லூயா கரங்களை தட்டி கருத்தை மையமடுத்துவோம் எலும்பி நிற்போமா எப்போ நாம ஜெபிக்கலாம் நமக்கு சமாதான குடும்பங்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு அவரே சமாதான காரணம் மனதில் வைப்போமா இதே மனசுல வைத்து சிந்திப்போம் பகை யாரோடும் நீங்கள் பேசலன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் பகை கிடையாது பகையே கிடையாது விரோதம் கிடையாது இன்றைக்கு இயேசு ரத்தம் சிந்தினாரோ அந்த இரத்தம் நாம் எல்லாரையும் ஒப்புரவாக்கி இருக்கிறது நாம் எல்லாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல தகப்பன இயேசுவின் மூலமாக எங்களுடைய சமாதான காரணராகி எங்களுடைய சமாதானத்தின் தேவனாயினி இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடல் கடல் போன்ற பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அண்ட கடல் கொந்தளிப்புகள் போல அநேக பூசல்கள் அநேக குழப்பங்கள் நாங்கள் எத்தனையோ சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உம் மசனம் சொல்லுகிறது அவைகளெல்லாம் ஓயும் அவைகளெல்லாம் மாறும் அவை எல்லாம் எங்களை விட்டு நீங்கும் இந்த புது உடன்படிக்கையின் உலகத்திலே இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியும் யுத்தம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் யுத்த ஜபம் செய்ய தேவையில்லை சமாதானத்தின் ஜபம் அன்பின் ஜபத்தை நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே ஒருவரை ஒருவர் மன்னிக்க ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டுங்கிறதாவே அந்த வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களை வழி நடத்துவீராக உம் நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்திக் கொள்ளும் இந்த சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் சிபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம்